நான் துணை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போது மட்டன் கிமா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த அரிசி அரை கிலோ மட்டன் கிமா முந்நூறு கிராம் வெங்காயம் பெரியது ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் வெகாயத்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் உப்பு ஊரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு பட்டை ரெண்டு லவங்கா ரெண்டு இலக்காய் ரெண்டு செய்முறை முதல்ல இந்த நம்ம என்ன அரிசி நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் அதை வந்து நல்லா வேக வச்சு உதற எடுத்து வச்சுருவோம் மட்டன் கீமா நல்லா கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடுவோம் வேக வச்சு எடுத்து வச்சிருவோம் அப்புறம் ஸ்டவ் வச்சிட்டு இப்போ பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் வெட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் இலக்காய் பிஞ்சல தழச்சிடுவோம் போட்டு தழைச்சிட்டு சோம்பு போட்டு தழிச்சிடுவோம் இந்த வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதை கட் பண்ணி அதை நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பில் போட்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு வதக்கிப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிறோம் ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுவோம் இந்த மட்டன் கீமா எடுத்து இதில் போட்டு வேக விடுவோம் ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கும் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வந்து எண்ணெயிலே டாஸ் பண்ணி விடுவோம் வேக விடுவோம் அதில் இருக்கிற அந்த லிக்விடோடு சேர்த்து இது வேக விடுவோம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் வேறு மசாலாத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக விடுவோம் நல்லா ராஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா விந்த உடனே அந்த வேக வச்ச அரிசி சாதம் இருக்குல்லையா அதை போட்டு கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்புக்கு போட்டு அதை கலந்து விட்டுடுவோம் அதை கலந்துட்டு மிளகுத்தூள் கால் ஸ்பூன் தூவிட்டு கொத்தமல்லி தழை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் நல்லா மிக்ஸ் ஆயிடும் மட்டன் கிமா சாதம் தயார் சூப்பர்பானு அண்ட் ஹெல்த்தி மட்டன் கிமா சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்